சிலை இழங்கு முன்னாழி தின்படல் அன்பொன் சங்கம் என்கின் நாடால் மலையிலங்கு தோள் நான்கே மத்தவனு கெத்தேகான் என்கின் நாடாள் இழங்கு போம்பயலை முன்வோடவன் வாடி இருக்கின்றால் தலை இழங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மான கண்டாள் குழோ சிலையிலங்கு முன்னாள் ங்கம் என்கின்றால் மலையிலங்கு தோள் நான்கே மற்றவனுக்கு தேகான் என்கின்றலை முன்போடு அவன் போடி இருக்கின்றால் கலை இழங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மான கண்டாள்களோ செருவரை முன்னாசுத்த சிலையன் நோகைத் தளர்த்த என்கின்றால் ஒருவரை முன்போர் தொலைத்த பொன்னாடி மற்றொரு கை என்கின்றாள என்கின்றால் கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மான கண்டாள்களோவரை முன்னாசுத்திலையன் நோகை தளத்த சென் கின்றாளால் ஒருவரை முன்போர் தொலைத்த கொண்டாடி மற்றொருகை என்கின்றார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றால் கருவறை நின்றான கண்ணபுர தம்மானை கண்டாள் மணி முடிமேல் துடாயலங்கள் தோன்றுமால் என்கின்றால் மின்னும மணி மகர குண்டலங்கள் vil vesam engennalaa ponnen maamaniyaram aniyagathilangu mal engennalal kanni maadel pudhosu kanna pura thammanai kandaal kolo aaraya randulava vanduruvara marbarnan gennalal pooraanai kombaitta putpaan enammaan engennalal aaralam kaan mengal அம்பவளம் வாயவனுக்கென்கின்றால் கார் கண்ணபுரத் தம்மானை கண்டாள் அடித்தளமும் தாமரஜே அங்கைகளும் பங்கஜமே என்கின்றால் முடித்தலமும் பொற்போனும் என் நஞ்சத்துள்ளகலா என்கின்றாளத்தளங்கண் மலரவளோ வரையாக துள்ளிருப்பாள் என்கின்றால் கடிக்கமலம் கல்லுக்கும் கண்ணபுரத் தம்மான கண்டாள் முடைய பேராளன் பேராளன் என்கின்றாழால் ஏறார் கணமகர குண்டலத்தன் என்றாள என்கின்றாள் இரார் மடமுகிலே நீள் வரையொக்குமாள் என்கின்றால் காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மான கண்டோ செவ்வரத்த உடையாடை அதன் மேலார் சிவடி கக்கச் செண்கின்ற அவ்வரத்த வடி இணயம் அங்ககளும் பங்கஜமே என்கின் நாள் கை வளர்க்கும் மனையொருவம் மரகதமோ மணமுசிலோ என்கின் கைவளர்கடலாளர் அண்ணபுரத்தம்மான கண்டால் ஒ மண்ணூரே வருகின்றாள் என்கின்றால் வெற்றி போர் இந்திர்க்க இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளம் பின் பிறந்தோமையோமோ என்கின்றால் மறையாளர் கண்ணபுறத் தம்மானை கண்டால் கண்டமரும் வனமாராய் மணிமுடி மேல் மணனாரும் என்கின்றால் உண்டி வருபால் என்பனக்கென்று முருகாலம் பிரிகில என்கின்றாளி வரை கண்டறிவது இவ்வூரில் யாமண்ணே பயில்கின் நாளால் மனம் வழங்கும் கண்ணபுரத் தம்மான கண்ட மாவலரும் கண்ட காவலரும் கடிபொழில் சூழ் கண்ணபுரத் தம்மான கலி அஞ்சொன்ன மாவலரும் தமிழ் மாலை பன்னியனூர் வல்லார் பூவலரும் கற்பகம் சேர் ாய் புகழ் மாவழரும் என் மாயமனை கண்டாள் என்று காவலரும் கடிபொழில் சோழ் கண்ணபுரத்தம் மன களி அஞ்சொன்னும் தமிழ் மாவளை பன்னி அனூலிந்து வல்லார் பூவழரும் கற்பகம் சேர் பொன்னுலகில் மன்னவராய்ப்புகோரே வெள்ளி ஏர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியேர் வையா விடுநுதி மன்னர் ஓ துள்ளுணே கண்ணபுரம் தொழுதாளிவல் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே வெள்ளிகேர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியேர்வையா விடுநிதி மன்னர் ஓ துள்ளுனே கண்ணபுரம் தொழுதால் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே நில முற்றத்து நின்றுவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் ஆனார் திண்ணம் இருத்த இனி நாணுமோ நன்று நன்று நலையோர்த்தே அறிவிசோர் வெங்கடம் வாய் பெருவினாள் மெய்யம் பினவி இருக்கின்றாள் கண்ணபுரம் என்று பேசினால் உருகினாள் உள்மெளிந்தால் இது வெங்கலோ அருவி சோர் வெங்கடம் நீர்மலை என்று வகை பெருவினாள் மெய்யம் வினவி இருக்கின்றாள் மிருகசேர் கண்ணபுரம் என்று பேசினால் உருகினாள் உள்மெளிந்தால் உண்ணும் நாள் இல்லை தானில்லை பெண்மையும் சால நிறஞ்சிழல் பேதனார் கண்ணபுரம் தொழும் கார் கடல் வண்ணருமேல் என்ன்கொலோ கண்ணனோர் கண்ணபுரம் தொடும் காரிகாய் பெண்மையன் தன்னுடை உண்மை உறக்கின்றான் என்னையுண்டா புண்ட வண்ணம் விளம்பினால் வண்ணமும் பொன்னிற மாதிரியுமே வந்து இன்று கணபுரம் இடம் வகை கொள்வது பேசினான் அவரல் மாதரன் பேசை இவர்கிவள் கடவதன் தந்து இளம் கொள்ளவே அரங்கநீர் பேசினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்தழுகினாள் ரங்கம் வாய்க்கேன் துகந்தான் என்பது இவள் தனக்காசையே கொண்டெல்லாம் கண்டு தான் கணபுரம் தொழப்போயினான் கோதையன் பேதை மணி நிறம் கொண்டுதான் தக்கதே உள்ளேந்திர கூடை முடிகோட தெள்ளிகள் என்பதோர் தேசிய கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளைய என்ற நெருவரை ஆறு மறை கண்ணபுரத்தம் அடிகளை பார்மலி மங்க அருகோண் பரகாலஞ்சொல் நீர்மலி பாடல் இவபத்தம் வல்லவர் நீர்மலி வையாத்து நீடு நிற்பார்களே பார்மலி கண்ணபுரத்தம் மடிகளை பார்மலி மங்க அருகோண் பரகாலஞ்சொல் நேர்மலி இவபத்தம் வல்லவர் நீர்மலி வையாத்து நீடு நிற்பார்களே எடுத்த கணவ வளத்தொழுகுடியம் திரையெடுத்து வருபுணல் சோழ் திருக்கண்ண புறத்துறாயம் துளாயலங்கள் புடபெயரா வரையெடுத்த பெருமானுக்கு இறந்த நன்மரி வலையே வரையெடுத்த சிறு சங்கம் கணவள தொழு திரையெடுத்து வருபுணல் சோழ் திருக்கண்ண புறத்துறாயம் எடுத்த விரல் வரைத்தோல் புடபெயரா வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தே நன் வரிவளைய முகிக் கணத்தால் அகில் புலையால் வரையோடும் மணிமாட திருக்கண்ணபுரத்துறையும் நினைத்து மனமதுத்த சிறுதருகன் தரிவிரிவரை பொசித்தார்க்கு இழந்தே நன் கணவளையே கம மணிமாட நெடுமுகம் திங்கள் மாமுகிள் திருக்கண்ண புறத்துறையும் இழந்தே நன்சரி வளைய கனமருவு மயிலகவு கடுபொழு சோல் நெடுமருகில் தினமருவு கணமது சோழ் திருக்கண்ண புறத்துறையும் ஆய் உரளோடும் உணர்மருதம் இர நடந்தார்கே இழந்தே நன் பொன் வளைய வாந்திரத்தால் அந்த நருதம் ஜெய் நொழில்கள் தேரவள்க திருக்கண்ணபுரத்துறையாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோடி தயிருந்தா வாய் துளைத்தமைந்தனுக்கு இழந்தே நன்வரி வளையே மணல் எடுத்த மருங்கல்லாம் வளறு பவளம்டலுமா திருக்கண்ணபுறத்துரையம் உடலடுத்த பெருமான இழந்த நன்வொழி வளைய மறும் வளர்ப்பொன் வருணி இடல் அணி போத்தம் தந்திரகள் வரா திராட்டம் திருக்கண்ணபுரா துரயம் இழு சுடரும் இரு நிலனம் பெரு விசும்பம் ஒன்று பெருமான இழந்தே நன்மொழிவளையே கொங்குமலி கருங்குவளை கண்ணாகத்தன் கயங்கள் சங்கமல முகமலத்தம் திருக்கண்ணபுரத்துறையே சங்கமலி தடங்கடல் வலியறவை அனைத்து என்ன செங்கமலாபனுக்கு இழந்தே நன் சிறு வளைய ஆறாளும் இளங்கொங்கை நெடும்பன்தாழ்மடப்பாவை சீராளும் வரமார்பன் திருக்கண்ணபுரத்துறையும் பேராளாயிரம் பேர் ஆயிரமாயிரவணே பேராளர் பெருமானுக்கு இழந்தே நண்பை வளைய மறுபொழில் புடச்சோள் திருக்கண்ணபுரத்துறையும் வாமனனை மறிகடல் சோழ் வயலாளி வள நாட தாமரை சீர்கழிகண்டு தமிழ் மாலை நாமறிவு இவாட வினயணந்த மறுபுபொழில் புடச்சோள் திருக்கண்ணபுரத்துறையம்பாமனனை மறிகடல் சோழ் வயலாளி வளநாட்கலிகண்டுத்த தமிழ் மாலை நாம இளபாட வினயணந்தாவே பின்னவர் தங்கள் பெருமான் திருமார்பன் மன்னவர் எல்லாம் வரங்கும் மலிபுகழ் சே கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர்முடி மேல் வண்ண நருந்துழாய் வந்துதாய் கோள் தும்பி நபர் தங்கள் பெருமான் திருமார்பன் மன்னவர் எல்லாம் மனங்க மலிபுகழ் சே கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர்முடிமேல் வண்ண நருந்துழாய் வந்துதாய் கோல் தும்பி பாலம்பரவி பலரும் பணிந்தேன் கண்ணபுரத்த பெருமான் தாது நருந்துடாய் தாழ்ந்து கோல் தும்பிண்ட மலர் எல்லாம் ஊதினேயன் பெருதி அண்ட முதல்வன் அமர்வர்கள் எல்லாரும் அண்டு வணங்கும் கண்ணபுரத்தின் பெருமான் வண்டு நருந்துழாய் கோல் வந்துதாய் கோள் தும்பி சேர்மலுகின்றதோர் மீனாஜோராமஜுமாய் சேர்மலுகின்றதோர் சிங்கபுருவாய் ஆர்மலிவண்ணன் கண்ணபுரத்தம் பெருமான் தார்மலிதண்டுடாய் தாழ்ந்துதாய் கோள் தும்பேராமலரெல்லாம் போதிநேயன்பருதி பாராருலகம் பரப பெருங்கடலுள் பாராமயான பெருமான் தாரார் நருந்துழாய் தாழ்ந்தூதாய்கோள் தும்பி பார்பில் திருவன் மலரேந்து சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரஞ்சாதி காயா வண்ணன் கதிர் முடிமேல் தாரில் நருந்துழாய் தாழ்ந்தூதாய் கோள் தும்பி மணன் கற்கே மதுசூதன் மாதவன் தாறு தாசராய தடமாறுவாமன் தந்தாதை கண்ணபுரத்தம்பெருமான் தாமனருந்துழாய் தாண்டூதாய் கோல் தும்பேல மலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சால மலர் எல்லாம் ஊதாதே கரு காலன் கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர் முனிமேல் ாய் கோள் அந்தாய் நிலமங்கனல் துணவன் அந்த முதல்வன் அமரர்கள் தம்பருமா அந்த கமல் காயா மண்ணன் கதிர் முடிமேல் கொண்டு நருந்துழாய் கொண்டுதாய் கோள் தும்பி தருஞ்சாலாய் வயசாளி நன்னாடன் கண்டதேர்வன்று கலியாண ஒலிமாலாய் கொண்டல் நிரவண்ணன் கண்ணபுர தாளை தொண்டரோ பாடா நின்றூதாய் கோல் tumbi கண்டமருஞ்சாராய் பயалаலினன்னடான் கண்டதேர்வெண்ணே கலியாண ஒலிமாலாய் கொண்டல் நிரவண்ணன் கண்ணபுர தாளை தொண்ட நினைந்து விளங்கர வந்து தோன்றியரோன்றல் பின் தமிழ் தன் சிந்த கோயிற்று திருவருளவனிட பெருமள விருந்தேன் நந்திகாவிற் அவசுடவதோடும் மந்தமாளுதம் வளமுல நடவந்து வலி செய்வதொழியாதே வந்து தோன்றிய தோன்றல் பின் தமிழந்தன் சிந்தபாயிற்று திருவருளவனிட பெருமள விருந்தே நந்தி காவலன் நமுது மந்தமாருதம் வளமுளை தடவந்து வலி செய்வதொழியாதே கடல் வளைவணக்கிளையவன் வரைபுறை திருமார்பில் தாரிநாசையில் போயின நஞ்சமும் துணைகாரி துஞ்சை துலகமன் துயர்ந்தது ஒளியவன் விசம்பியும் திசைகளும் மறைந்தன செய்வதொண் அறிய மாயன் மாயமே அன்று மற்றன் கையில் வலைகளும் இரன் இல்லா பேசினார் இருக்கிறங்குமா சுட துணை இல்லை இனமுத வேகின்றதால் அஞ்சேல என்பாரில்லேயுள் புந்தலை கழிருந்து வெந்திரல் கடல் மன்னர் பெரும்பாரில் மயங்க வெண் ஜங்கம் வாய் வைத்தமைந்தனும் வந்திலன் மறிகடல் நீ மயங்கு வெந்திர திவள்பணி என்னும் தழல் முகந்திர முலமேல் இயங்குமாருதம் விளங்கிலெண் ஆவியை எனக்கென பெறலாமே மா மரன் துளபடச் சிலை வளர்த்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கருளிய அருளுடன் பகலில்லை கழல்கின்றனால் ஓடி நாம் இதற்கென் செய்துணையில் சுடர்படு முதுநேரில் ஆட வாழ்கின்ற அடுவதோர் அந்த வந்தடகின்றது முதுகயம் தேப்பட முழங்க அலறியம்பின் வரிகோள் வெஞ்சில வளவித் தமைந்தனும் பெரியன கழியுமாறிய இளங்கமாக கடல் கடந்த இளங்க அருகோ நது வரையாக மலங்க வெஞ்சம தடுசரம் துறந்த ஆயன் விளங்கோசையுமாய் இன விளபதொன்னியகம் முறைகடமரசும் முனிவரும் முனிவேசி மடிவினால் மன்னராருயர் பவ்விய மைந்தனும் பாரகுணன் பனை கொடுங்கை அடங்க வஞ்சிர அரவnal irul thalival kadayador koduvina ariyanai aranjai mamarul kanapurattavanodu kanavinalavan thandha mananjai enbam vandul pugavulge en valanaga irundai nananjai mal vidachirumaniyo sei en chindhayachindavekkum anandalan nilinarehural பாவியே நாவியை அடைகின்றது ஆறுள் மென்முலை மடந்தயர் தடங்கடல் வண்ணனைத்தாள் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன்முற செய்தார் ஆறுகள் பயம்புளில் மங்கையர் காவலன் கலிகண்ணி ஒளிவல்லார் ஏர்கள் வைகுந்தமான கருபோக்கு இமயவரோடும் கூடுவரே ஆறுகள் மென்முலை கடங்கடல் வண்ணனைத்தாள் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முனுரசை மங்கையர் காவலன் கலிகண்ணியொலி வல்லார் ஏர்கொள் வைகுந்தமான இமயவரோடும் கூடுவரே தொண்டேரியும் வகை கண்டேன் வரக்கர் துளங்க மின் துண்டோள் நிமிச்சிலை பழைய சிறிதே முனிந்த திருமாறுவன் வண்டாறு கோந்தல் மலர் மங்கை வடிக்கண் மணந்த மகன் நோக்கம் கண்டான் கண்டு கொண்டு கண்ணபுரம் நாம் தொழுதுமேன் வக கண்டேன் துளங்க வரக்கரு துளங்க முன் திண்டோல் நிமிரச்சிலை சிறிதே முனிந்த திருமாறு மலர் மங்கை வடிக்கண் மடந்தோக்கம் கண்டால் கண்டு கொண்டு வந்த கண்ணபுரம் நான் தொழுதுமே பிறந்த வரக்கர் பஞ்சமற்று பொன்னவண்ணோர்ந்து பெருந்தோள் மாலி தலை புற பேர்ந்த வரக்கரு தண்ணிலங்கை தம்மையுடன் கொண்டு அங்கிலார் விளத்து கொழிப்ப கருந்தால் சிலகை கொண்டோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே பொருட்டாக மதிர் நீர் இளங்கையாரு காவை அல்லல் செய்த மஞ்சமற்றுள் ஆற்றல் மிக்க ஆற்றலான் அல்லாள் அறக்கல் குழப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி காத்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே பள்ளி இடையால் பொருட்டாக மருள் நீர் இளங்கையாறு கோவை அல்லல் செய்தவஞ்சம சொல் ஆற்றல் மிகுத்த ஆற்றலான் வல்லால் அறக்கரு குலப்பாவை வாட முனிதன் வேள்வையை கல்வி சிலையால் காத்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கொலை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழ் உற்று கொல்ல மரங்கள் புகப்பெய்து துவள நிமிந்து வாடலை அடைத்தானோ கண்ணபுரம் நாம் தொழுதுமே அமையாகி அரியாகி அன்னமாகி அந்த நர் தோமமாகி ஊழியாகி உலகு சூழ்ந்தனிடம் உணரே ஹேமதில் சிரமங் கரமும் துணித்து முன்காமற்ருதுமோ கண்ணபுரம் மேல் வினகழ் முன் திருந்தவர் அக்கருதன் நிலங்கை செந்தே உண்ண சிவன் குரு நாள் தாழ்வான கருள் புரிந்து பின்னணாகி முன்கருந்தார் சித்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே இளையாறு மலர்ப்பூன் புய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு கொலையாறு வேளம் நடுக்குற்று கொலாய அதனு கருள் புரிந்தான் இலங்கை தசக்கிரே வார்த்தை இளையார் கரசையருளே கண்ணபுரம் நாம் தொழுதுமே மனமே அருந்துயாரில் மாலார் வலிமிக்கோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமேதாக்கி கொடியரிடையால் பொருட்டாக வந்தாள் விடையே அண்டடத்த வானோர் பெருமாள் மாயன் தூது பஞ்சவர்காய் சகடம் தினமழைத்து கண்ணால் விளங்காய் எரிந்தோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே கரும முகிள் தோய் நெடுமாட கண்ணபுர செம்மடிகளை திரும மகளால் அருள் மாறு செடுநீராளி வள நாடன் புயல் கை கலிக மங்கவேந்தனு வல்லார் இருமாநிலக்கரசயோர் வாழ்வாரு திரும முகோய் நடுமாட கண்ணபுரத்தம் மடிகளை திரும மகளால் அருள் மாறி செடுநீராளி வள நாடன் புயல் கை கலிக மங்கவேந்தனு வல்லார் இரு இமயோர் இறைஞ்சவாழ்வாஹமுடைபீடம் உடைதர மடமகள் குயமிட தடவராய் அகலமதுடயம் இழையவாரிடம் அடிகமேடைபீடம் உடைதர மடமகள் குயமிட தடவராய் அகலமதுடயவர் இழையவாரிவாயில் கயமிடகணபுரம் அடிகள் தமிடமே இனமளி மருதினோடு எருதிரா இகழ் துணமளி மூலாள் மனமிகு கலவியுள் அனமளி விழாவினோடு அடியவர் அளவியா கனமழி அடிகள் தமிடமே புயல் உறவற மடை பொடிதர நீராய் மயலு உறவற குடாய் எடுவிய நடுவியவர் மேல முயல் துள பல விழா வயல் தயால் தொழு அடிகள் தமிடமே தலர் நகை செய்ய இளைய வரளவனை போதி செய்து மறிய புனிதரு கோதிய மதுரம் உலவிய மலர் மகள் காதல் செய்த கணபுரம் அடிகள் தமிடமே தலர் நகை செய்ய இளைய வரளவனை போதி செய்து மறிய மலர் கோதிய மதுகரம் உலவிய மலர் மகள் காதல் செய்த கணபுரம் அடிகள் தமிடமே ஒண்டரும் அமரரும் முனிவரும் தொழில அண்ட மோடகளிடம் அளந்த செய்துபட மதில கண்டவர் கணபுரம் அடிகள் தமிடமே அழுவியல் படயுடை அவனிடம் மழை தழுவிய உருவினர் திருமகள் மறுபிய செழுமலர் முழுசிய பரபன் எழுவிய கணபுரம் அடிகள் தமிடமே அரிதியோனாய் அடி அவர் கருதிய கணபுரம் அடிகள் தமிடமே அடிபொல்கு மடுக் பலர் சொல மலர் வைகு கொடிபொல்கு தடவராய் அகலமதுட யவர் கொடிபொல்கு நெடுவாயால் படசலி மலர் கடிபொல்கு கணபுரம் அடிகழ் தமிடமே புளமனு மலர் மிசை மலர் மகள் புனரிய நிலமகள் அனவின மகளிர் களி வரோடு கணபுரம் அடிகள் தமிழமே வலி புகழ் கணமுற முடைய எம் அடிகளை வலிகழி மதிலையார் வயலனி மங்கயர் அலியான தமிழிவை விழுமி அலிசையினோடு அடி உருது அரிலே புகழ் கணபுரமுடைய எம் மடிகளை மணிகழ் மதிடையல் வயலனி மங்கயர் தமிழிவை விழுமி அபிஷயனோடு ஒளி சொலுமடி அவர் உருது அரிலே வந்து வியந்துய கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா உருவினானாயன் அவனையம்மா விளவயலுள் காணார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டோரளவும் வளர்ந்த காலம் வலியுறுவின் மீனாய் வந்து வியந்துய்ய கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா உருவானாயன் அவனையம்மா விளவயலுள் காணார் புறவில் கண்ணபுரத்து அழியன் கண்டு கொண்டேனே அலங்கு விலங்கு நெடுவள்ளம் மறுக அங்கோர் வர நட்டு இளங்கு சோதி யார் முதம் எசு மளபோ ராமயா இளங்கள் திரியத்தடங்கடலுள் சுமந்து கிடந்தவித்தனை களங்கள் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே யாரும் முது முன்னீர் பரந்த காலம் வளமறு பிலேரானமாய் எடுத்த மாற்றம் மானை கருதி குருகுபாய கயலிரியும் ஆரார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேன்மானிடமும் உடனாய்த் தோன்றமன்று வித்து விளைந்த சேர்த்தமின்பு திரும்ப கண்ணபுரத்து அடிய கண்டு வடிவில் குரழுருவாய் வந்து சாநிமாள் முடிநீர் வையமுன் கொண்ட மூவா உருவினம் மானு நீர் வயலுள் பொன் கிளைப்பா ஒரு பால் முல்ல முகையோடும் மலரும் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டே அடிவாயி மழிவே படையாக வந்து தோன்றி மூகால் படியார் அரசுகளை கட்ட பாடியான அம்மான் அழியா வந்து கொண்டுள்ள நீளம் மட்டுகக்கும் கடியார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டே ஐயமெல்லாம் உடன் வணங்க வணங்க மன்னனாய்த்தோன்றி பெய்யசேற்ற கடிகளங்கை குடிகொண்டோட வஞ்சமத்து செய்த வம்போர் நம்பரை செழுந்தன் காணல் மணனாரும் செய்த வேலை கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டே குழையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன் தான் தோன்றி வெற்றி தொழிலார்ந்தர் பின்பால் செல்லவஞ்சமத்து கொற்ற தொழிலானை கற்றமரையோர் கண்ணபுரத்து அடியே கண்டு கொண்டேனே உவரி கனிபாய் நிலமங்கை துயர் தேர்ந்து பாரத இருள் நாள் பிறந்தவம்மானாய் வரிதோதம் முத்துந்தா ஒரு பால் ஒரு பாலன் சொன்னல் தவறு வீசும் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டே நோடாமை கேடல் அறிகுறளாய் முன்னுமி ராமனாய்த்தாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை கண்ணபுரத்தடியன் தலியனு ஒளி சொல் தமிழ் மாலை சற்பம் நெல்லோடாமை கடல் அறிகுறலாய் முன்னுமி ராமனாய்த்தாய் பின்னுமிராமனாய்த்தோதரனாய் கர்கியுமான தன்னை தமிழ் மாலை சப்பாவம் நெல்லாவே மைமான மத யானை இடர் தேர்த்த கருமுகிழை மைமான மணியை அணிகொள் மரதகத்தை என் மனத்துளம் அடியே நடந்த போனேனே மைமான மத இடர் சேர்த்த கருமுகிழை மைமான மணியாய் அணிகள் மரரகத்தை வருமான மழை முகிலை பிரியாது தன் அடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணியுருவில் திருமாலயம் ஆனை அமுதத்தை கடற்கிடந்த பெருமானை அடியே நடந்து பிடைத்தேடன் நடத்து வெகுண்டு விலங்கலுற படையால் ஆடி ரட்ட பரமன் பரஞ்சோதி நீளமல்கும் வயல் சோழ் கண்ணபுரமண்ணுடைய அடியே நொருவர் குறியோனை மரையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகசேர் பொலுகின்ற பொன்மலையை அக்கானை கடிகை தடங்கொன்றின் மிச இருந்தா அக்காலக்கணியை அடைந்தொய்ந்து போலே காணை மரையாய் விளக்கை என்னுள் புக்கானை புகஷேர் பொலுகின்ற புன்மலையை அக்கானை கடிகை தடங்கொன்றின் மிச இருந்தா அக்காரக்கணியை வந்து அடைந்து போந்து புகுந்த பின் இதுவேதோ பயம்பு குடந்தை கிடந்து அமைந்தா உன்என்றும் மறவாம பெற்றே ஜாவென்னரகத்து அழுந்தின் அடுங்குகின்ற நேர்க்கு அஞ்சலநடியே நை ஆட்கொள்ள வல்லானை இதை பொழுது மிருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிக சூழ் வயலாளி மைந்தனையே பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின் அடியனுக்கு வளர்த்து என் உயிராகி நின்றானை உற்றாமதிகோள் விடுத்தானை எம் மறக்கேன் இது சொல்லாறு பற்றும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்தேன் பிறந்தேன் பிறந்த பின்னை பற்றா் வயல் சோழ் வயலாலே அம்மாற்றேன் பிறவாமை பெற்றேன் கண்ணாறு கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாம தலச்சங்கமேல்ிசையுான்மரை கலிகண்டுகோன் கருணீர் முகில் வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீரின் தமிழ் இந்நிசமாலைகள் கொண்டு தொண்டீர் வருர் வய அமுயா இவபாடி ஆடுமினே கருநீழ வேல் பலவன் கலிகன்னி கருணேர் முகில் வண்ணன் கண்ணபுரத்தான இருநேரின் தமிழ் என் நிசவாலகொண்டு தொண்டேர் வருநேர் வை அமுய்யா இவ பாடி ஆடுமினே கண்டாரு பூம மலர் மங்கை மனநோக்கமுண்டானே உன் யுக்துகந்து உந்தனுக்கே தொண்டான் சொல்லு வேதம் கண்டானே கண்ணபுரத்துறையம் மானே பண்டார் பூமாமலர் மங்கை மனநோக்கமுண்டானே உன்னைகந்துகந்து உந்தனுக்கே தொண்டானேற்கு என்று நாய் சொல்லு வேதம் கண்டானே, கண்ணபுரத்துரயம்மான நீரின் என்னும் மலையும் உலகேடும் ஒரு சாருள் ஒடுக்கிய நின் தேவர் மற்றொரென்று என் மனத்திறம் கருதேன் நான் கண்ணபுரத்துரயம் மானேற்றுமோர் தெய்வமுழதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றருவும் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின்றிரு வெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துரையம் மானே மற்றும் ஓர் தெய்வமுனர் என்று உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின்றிரு வேட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துரையம் மானே என்னள் பெரிங்கடல் போல் உண்ணா நஞ்சுண்டுகந்தாயை உகந்தேன் நான் நெடுங்கண்ணி மதுமலரால் கண்ணாளா கண்ணபுரத்துரயம் மானே மற்றாரும் சுற்றமும் என்று வைப்பேனே நான் மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன் வைத்து அருள் செய் கண்டாய் கற்றார் சே கண்ணபுரத்துரயம் வாணேயுண் எண்ணி இருப்பாறை பார்த்திருந்த நமந்தமறி பற்றாது மஞ்சது மெண்ணே தொடாமணி காத்தி போல் கண்ணபுரத்துரயம் வாணே உள்ள நீர்வள்ளத்து அனைந்த அரவனை மேல் துள்ளு நீர் வெள்ள துயின்ற பெருமானே கள்ளலேயுந்தமற்கெண்ணன் நமந்தமரு கல்லருபோல் கண்ணபுரத்துரயம் மானே மானாகி பையமழந்தருவும் வாழபுணன் பூணாகம் கேண்டருவும் கேண்டு நினைந்திருந்தேன் ஏனாதவள் வினையேன் இடரத்தனையும் காணே நான் கண்ணபுரத்துரயம் மானே நாட்டினாய் உனக்கு முன் தொண்டாக மாட்டினே நத்தனையே கொண்டு என் வல்வி பாட்டினால் நெஞ்ச திருந்த மெகாட்டினாய் கண்ணபுரத்துறையம் மானே கண்ட சீர் கண்ணபுரத்துரையம் மானை கொண்ட சீர்தொண்டன் கலிய நொலி மாலை கண்டமாய்பாடு அடியவர்க்கெஞ்சாண்ட அண்டம் போ அவர்கறிந்தோமே கொண்ட சீர் கண்ணபுரத்துறையம் மானை கொண்ட சீர்தொண்டன் கலிய நொலி மாலை கண்டமாய்பாடும் அழியவர் கெஞ்சானும் அண்டம்போயாட்சி அவர்கதறிந்தோமே